21. ஒன் மது சிவன் தங்குகூடாரம் திரும்பாரா திருடகுணி சிச்சி பத்மா சன்மட்டிதா ஸ்மரேமேட்ட படகுட்டிம் பிரப்பயஸ்வீன் சகசிவகனை பகைவரே திருத்திஸ்தம்பை நடு தூணை ஆதாரமாக கொண்டதும் திருடகுண நிபத்தாம் உறுதியான குணம் என்னும் கயிற்றால் கட்டப்பட்டதும் சகமதாம் விரும்பிய இடத்திற்கு உடன் செல்வதும் விச்சித்ராம் அழகியதும் பத்மாட்டியாம் தாமரைப்பூ போன்ற வடிவுடையதும் பிரதி திவச சன்மார்க கடிதாம் தினந்தோறும் நல்ல வழியில் நாட்டப்படுவதுமாகிய மஸ்ச்சேத எனது மனம் எனும் விஷதாம் விஷாலமான ஸ்புடபடகுடீர் அழுக்கற்ற படுதாவால் அமைந்த கூடாரத்தை சக்தியாசக பராசக்தியுடன் பிராபிய அடைந்து சிவகணை சேவித சிவகணங்களால் சேவிக்க பெற்றவரே விபோ இறைவரே சுவாமின் ஆண்டவரே ஜெய வெற்றி கொண்டு விளங்குவீராக ஸ்மராரே பரமசிவன் காமனை எரித்தவன் என்பதை தியானிப்பவன் மனத்திலும் காமஜயம் ஏற்படும் காமஜயம் இல்லாமல் பக்தி நிலை பெறாது மனமாகிய கூடாரம் காமனாகிய சத்ருவுக்கு வசப்படக்கூடாது ஜய சர்வோத்கர்ஷேண வர்துவ பஞ்ச கோஷாதிரேகேண பிரகாசஸ்வ இதிபாவகா எல்லாவற்றிற்கும் மேலாகவும் பஞ்ச கோஷங்களுக்கு அப்பாலும் விளங்குவீராக என்று கருத்து சிவ அகண்டானந்தவரூப ஸ்புடபட குட்டீன் பரமசிவனுக்கு வெள்ளை வெகு பிரியம் பனிமலை விபூதி வெள்ளை மாடு தும்பை பூ மனது வெள்ளையாயிருந்தால்தான் அதில் அவன் வருவான் வெள்ளை கிள்ளை கள்ளச்சிந்தை திருத்தி முறைபிரழாத எந்த திடத்தால் மனது பிராணன் இந்திரியங்கள் முதலியவற்றின் தொழில்கள் யோகத்தால் காக்கப்படுகின்றனவோ அந்த இடம் திருத்தி சாத்விகமாம் கீதை பதினெட்டு முப்பத்மூணு திருடகுண நிபத்தாம் திருடகுணமாவது வைராக்கியம் மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையம் தன்னொடும் கூடுவதில்லை யான் குலசேகர ஆழ்வார் சன்மார்க கடிதாம் பிரம்மண அன்பேஷனே யோஜிதாம் இராஜமார்க்க சமீபே கடிதாம் பிரம்மத்தை நாடும் மார்க்கத்தில் நாட்டப்பட்ட மனம் சிறந்த பாதைக்கு அருகில் நாட்டப்பட்ட கூடாரம் போன்றது 22. உள்ளம் கவர் கள்வன் பிரலோபாத் திருச்சோய்த் ப்ரமதி இமம்ச்சோரம் கதமிக சகேஷங்க தவாதின்கிருதே குரு கிருப்கவர் கள்வர் தஸ்கரபே கழ்வர் தலைவரே சங்கர மங்களத்தை செய்பவரே விபோ எங்கும் நிறைந்தவரே பிரலோபாத்தியை பேராசை முதலிய கெட்ட குணங்களுடன் கூடி அர்த்தாகரட பரதந்திரஹா பிரர் பொருளை அபகரிப்பதிலேயே வசப்பட்டு தனிக்ருகே பணக்காரர் வீட்டில் பிரவேச்சோத்யுக்த சன் புகுவதில் முயற்சியுடையதாய் பகுதா பலவகையில் பிரமதி என் மனம் சுழல்கிறது இமம் இந்த சேதோரம் மனமாகிய திருடனை இக இங்கே கதம் எப்படி சகே சகிப்பேன் தவாதீனம் இதை உமக்கு அடங்கியதாக கிருத்வா செய்து கொண்டு நிரபராதே குற்றமற்ற மயி என்னிடத்தில் கிருபான் குரு அருள் புரியும் தஸ்கர பதே பரமசிவனை ஸ்தேனானாம் பதையே நமகா தஸ்கராணாம் பதையே நமகா கள்வர்தலைவர் என்றும் கொள்ளைக்காரர்களின் தலைவர் என்றும் ஸ்ரீருத்ரம் வணங்குகிறது அவர் கள்வர்களின் தலைவராயிருப்பதால் கல்வனை போன்ற மனதை அடக்க வல்லவர் அவரும் கல்வராதலால் நமக்குத் தெரியாமல் நமது மனதை கொள்ளை கொள்கிறார் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிப்பூசி என்னுள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாட்படிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் பெம்மான் பெம்மாநன்றே சம்பந்தர் தேவாரம் ஒன்று ஒன்று ஒன்று பிரலோபாத்யை காமம் கோபம் லோபம் மூன்றும் மனிதனுக்கு அகச்சத்துருக்கள் பசி தாகத்தாலும் அல்லது ஆசை பூர்த்தியானாலும் காமத்தின் வேகம் அடங்கும் தடைகள் நீங்கிக் காரியம் கைகூடினால் தடைகளின் மேலிருந்த கோபம் அடங்கும் ஆனால் பூமி முழுவதையும் ஜெயித்து அனுபவித்தாலும் லோபத்திற்கு முடிவே இல்லை காம்தி அதிகம் தி மன்யே சேனோ தண்டமர்ஹதி தேவைக்கு அதிகமாக எவன் பொருளுக்கு ஆசைப்படுகிறானோ அவன் திருடன் தண்டனைக்கு உரியவன் பாகவதம் பதினேழு பதினஞ்சு ஒன்பது பரதந்திரகா மனதாகிற வேலைக்காரன் தன் வசமும் இல்லாமல் என் இல்லாமல் திருடனாக அலைகிறான் அவனால் நிராதிபதியான எனக்கு குற்றம் வருகிறது அவன் நீ கொடுத்த வேலைக்காரன் அவனை மீண்டும் உன் ஆக்கிக்கொள் இருபத்தி பக்தியினும் உயர்ந்த பதவியில்லை கரோமித் பூஜாம் சபதி சுகதோமே பவ நிறைந்தவரே ஃபத் பூஜா உமது பூஜையை கோமி செய்டனே பிரசன்னமாகி மே எனக்கு சுகதகா பேரின்பத்தை அளிப்பவராக பவ நீர் ஆகவேண்டும் விதித்துவம் பிரம்மாவின் பதவியையோ விஷ்ணுத்வம் விஷ்ணுவின் பதவியையோ தஸ்யாகா அந்த பூஜையின் பலம் இதி பலன் என்று திசிகலு நீர் அழிப்பீரேயானால் புனச்ச மீண்டும் துவாம் உம்மை திரஷ்டும் தரிசிப்பதற்கு திவி ஆகாயத்திலும் புவி பூமியிலும் பக்ஷி மிருகதாம் ஹம்சப்பறவை வடிவையும் வராக வடிவையும் வகன் எடுத்து கொண்டு அலைந்து அதிருஷ்டுவா காணாமல் அதனால் ஏற்படும் துன்பத்தை கதம் எவ்வாறு இக இங்கே சஹே சகிப்பேன் சங்கர மங்களத்தை செய்பவரே விபோ எங்கும் நிறைந்தவரே சபதி சுகதோ மேபவ பக்திக்கு பரிசாக பதவி கிடைத்தால் அது எவ்வளவு உயர்ந்த பதவியானாலும் ஈஸ்வர சாட்சா்காரத்திற்கு தடையாகும் ஆகையால் வேண்டப்படுவது இங்கேயே இப்போதே சபதி உடனே சாட்சா்கார ஆனந்தானுபவம் செல்வச்செருக்குக்கும் கல்வி எட்டாதது பரம்பொருள் என்பதை விளக்குவது லக்ஷ்மி நாயகனான விஷ்ணுவும் சரஸ்வதி நாயகனான பிரம்மாவும் கூட அடியும் முடியும் காணாமல் அலைந்தார்கள் என்னும் புராண கதை பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களில் யார் பெரியவர் என்று வாதித்து கொண்டிருக்கையில் லிங்க வடிவான ஓர் ஒளிப்பிழம்பு ஆகாசத்தையும் பூமியையும் அளாவியதாய் அவர்கள் முன் தோன்றிற்று அதன் அடியையோ முடியையோ முதலில் காண்பவரே பெரியவர் என்று அவர்கள் சங்கேதம் செய்து கொண்டனர் பின்பு காட்டுப்பந்தி வடிவில் பூமியை பிளந்து கொண்டு விஷ்ணு கீழ்நோக்கி செல்ல அன்னப்பறவை வடிவில் பிரம்மா மேலே பறந்து சென்றார் இருவர் முயற்சியும் பலிக்கவில்லை நாங்கள் தோற்றோம் என்ற அவர்கள் வெற்றி பெற்றனர் அண்ணாமலை தீபம் இவ்வரலாற்றை ஞாபகப்படுத்துவதாய் அமைகின்றது பிரம்மம் என்பது எவன் மதமோ அவனால் அறியப்பட்டதாம் அறியப்பட்டது என்பது எவன் மதமோ அவன் அறியவில்லை கைலாச காட்சியின் பெருமை கதா கைலே கனகமணிசேசணை புடகூலிபுட்டோஷாம்பின் பரமசிவபாஹீதி க்ணமிவ வினேஷாமி சுக்தா இப்போது கைலாஷே கைலாச பர்வதத்தில் கனகமணி சவுதே பொன்னும் ரத்னமும் இழைக்கப்பட்ட உப்பரிகையில் சம்போ பரமசிவனுடைய அக்ரே முன்னிலையில் சககணகி பிரதமகணங்களுடன் வசன் வசித்து கொண்டு ஸ்புடகடித்த மூர்தாஞ்சலி புட்டஹா தலைமேல் கூப்பிய கைவிளங்க விபோ எங்கும் நிறைந்தவரே சாம்ப அம்பிக்கையுடன் கூடியவரே சுவாமின் இறைவரே பரம மேலானவரே சிவ செய்பவரே பாகி காப்பாற்றி அருளும் இதி என்று நிகதன் சொல்லிக் கொண்டு சுகதகா இன்பமாக பிதாத்ருணாம் கல்பான் பிரம்மாக்களின் கல்பங்களைப் போல் நீண்ட காலத்தை க்ஷணமிவ ஒரு நொடி போல வினேஷ்யாமி கழிப்பேன் கைலாசே பரமசிவஸ் தத்தி சிரந்தன பிரசிய கிளாச பரமேஸ்வர கைலாசா கைலாசமீபோஷம் இங்க பிரார்த்திக்கப்படுகிறது சகணை பிறங்கி நந்தேஸ்வரர் சண்டிக்கேஸ்வரர் முதலிய முதலீயர் தானவேபிய பித்திருஷ்விதாத்தியேரே மனுஜ புபாதிக்கீடாதிக்கேகைலாசபிரூடாஸ்திருணவிடபி முகாச்சா சிந்திதே மூர்த்தபுடகபாஞ்சலிபுட்ட கல்பாங்சணமிலனை ஜித்த சிவனுடைய சந்நியில் காலம் செல்வதே தெரியாது இருபத்தஞ்சே வஷபாரூடசேவை தவைபிரீன்களமோலீவம் திருநய்ஷவம் கதம் பச்சேயம் பிரம்மாதீனாம் பிரம்மா முதலிய தேவர்களுடைய ஸ்தவை துதிகளோடும் நியமினாம் நியமங்களை கை கொண்ட ரிஷிகளுடைய ஜயஜய வச்சோபிகி ஜயஜய என்னும் சொற்களோடும் கணானாம் பிரமத கணங்களுடைய கேலிபிகி விளையாட்டுக்களோடும் கூடியவராய் மதகல மகோக்ஷிய கொழுத்து விளங்கும் பெரிய காளையின் ககுதி திமிழின் மேல் ஸ்திதம் வீற்றிருப்பவராயும் நீலக்ரீவம் கருத்த கழுத்தை உடையவராயும் திருநயனம் மூன்று கண்களை உடையவராயும் உமாஸ்லிஷ்ட வபுஷம் உமாதேவியினால் தழுவப்பெற்ற உடலை படைத்தவராயும் கரதுருத மிருகம் கண்டபரசும் மானும் கண்டகோடறியும் ஏந்திய கைகளை உடையவராயும் உள்ள துவாம் உம்மை கதா எப்போது பஷ்சேயம் பார்ப்பேன் உமாச்சுளுஷ்ட வபுஷம் கரதுத மிருகம் கண்டபரசும் துங்கமழுமானுடையாய் சூல படையுடையாய் திங்களணி செஞ்சடையாய் சேவுடையாய் மங்கையொரு பாலுடையாய் செங்கட்பணியாய் என் சென்னியின் மேல் காடையாய் நீதினத்தில் உமாதேவியோடு பரமேஸ்வரன் பக்த கோடிகளுக்கு காட்சி அளிக்கின்ற வைபவத்தை உற்சவ காலங்களில் நாம் காண கிடைக்கிறது அச்சித்யம் அவ்வியம் அனந்த ரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் विहीनं अद्भुतं। ம் ஆமம்தீீீனேகம்பும் சிந்த அம் உசாயம் பரேரம்பும்ச்சீலகண்டம் பிரச்சதி भूतयोनिं। समस्त एर, सेवै दृष्ट्वा, गिरिचतव सिरशिनयने கி தவிரான் பரிம ிஷ மலையில் வசிப்பவரே துவாம் உம்மை திருஷ்டுவா பார்த்து தவ உம்முடைய பவ்யாங்கிரியுகளம் சுபகரமான திருவடிகள் இரண்டையும் ஹஸ்தாபியாம் இரு கைகளாலும் கிரகித்வா பிடித்து சிரசி தலையிலும் நயனே கண்களிலும் ஒத்தி கொண்டு பக்ஷி மார்பில் வகன் வைத்து கொண்டு சமாசிஷ்ய இருகத்தழுவிக்கொண்டு ஸ்புடஜலஜகந்தான் பரிமலான் மலர்ந்த தாமரையினது போன்ற பரிமள வாசனைகளை ஆக்ராய முகர்ந்து பிரம்மாத்தியை பிரம்மா முதலிய தேவர்களாலும் அலப்யாம் அடைதற்கரிய முதம் மகிழ்ச்சியை ஹிருதயே எனது இதயத்தில் கதாவா எப்போதுதான் அனுபவிஷியாமி அனுபவிக்க போகிறேன் சதாத்மானம் யோகி விகத கல்மஷா சுகே ந பிரம் அத்தியம் சுகமஸ்னு இவ்வாறு எப்போதும் தன்னை ஒருமுகப்படுத்தி பாவம் தேய்ந்த யோகியானவன் எளிதில் பிரம்மத்துடன் ஒன்றியதால் உண்டாகும் எல்லையில்லாத ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் கீதை ஆறு இருபத்தெட்டு இந்நிலையில் பரம்பொருள் படிப்பும் கேள்வியுமாய் மட்டுமில்லாமல் இருட்டறையில் காணாதது ஒன்றை தேடுவது போல் இல்லாமல் தொட்டு அனுபவிப்பதாய் அப்பரோக்ஷான பூத்தியாய் விளங்குகிறது இந்த ஆனந்தத்தின் ஒரு திவலைதான் உலகில் அனுபவிக்கப்படும் விஷயானந்தம் அனைத்தும் வைத்திடும் காலை பிடித்து கண்ணில் மார்பில் வைத்தடைத்து கொண்டு கையால் வளைத்து கட்டி சித்த விசை புகை இருத்தி பிடித்து கொண்டு இயக்கமர இன்பசுகம் சேர்வதன்றோ தாயுமானவர் இருபத்தி ஏழு மனமே சிறந்த காணிக்கை கரஸ்தே ஹே மாதிரோ கிரிசனிக்கே தனபதோ கிரகஸ்தே ஸ்வர்பூஜா தாமணிகணே சிரஸ்தே சீதாம்சோ சரணயுகலஸ்தே கிளசுபே கமர்த்தம் தாசேர்த்தம் உரைபவரே கரஸ்தே ஹேமாத்ரௌ கையில் பொன்மலை இருக்க நிக்கடஸ்தே தனபதௌ அருகில் செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் இருக்க கிருகஸ்தே ஸ்வர்பூஜா அமர சுரபி சிந்தாமணிகணே வீட்டில் கற்பக விரக்ஷம் சிந்தாமணி ஆகியவற்றின் கூட்டம் இருக்க சிரஸ்தே சீதாம்ஷவ் தலையில் குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரன் இருக்க ஷரணயுகலஸ்தே அகில சுபே இரு திருவடிகளிலும் எல்லா மங்களங்களும் நிலைத்திருக்க அகம் நான் கம் அர்த்தம் எந்த வஸ்துவை தாஸ்யே உமக்களிப்பேன் மம மனஹா என்னுடைய மனது பவத் அர்த்தம் உம்பொருட்டு அளிக்கப்பட்டதாக பவத்து ஆகட்டும் கரஸ்தே ஹேமாத்ரௌ திரிபுர சமஹாரம் செய்தபோது பரமசிவன் பொன்மலையாகிய மேருவை வில்லாகக் கொண்டார் நிகட்டஸ்தே தனபதோ ராஜாதி ராஜனான குபேரனே பரமசிவன் தோழனாகவும் தாசனாகவும் கொண்டவர் கற்பக விருக்ஷம் காமதேனு சிந்தாமணி ஆகியவை அண்டியவர்க்கு அவர்கள் ஆசைப்படும் பொருளையெல்லாம் அளிப்பவை சரணயுகலஸ்தே கிளசுபே எல்லா உறைவிடம் பரமசிவனுடைய பாதங்கள் பரமசிவனுக்கு கொடுக்கக்கூடியதாக நம்மிடம் ஒரு பொருளும் இல்லை நாம் ஏதாவது கொடுக்க முயன்றாலும் அது சூரியனுக்கு தீபாராதனை செய்வது போலும் சமுத்திரராஜனுக்கு சமுத்திர ஜலத்தால் அர்க்கமும் பாத்தியமும் கொடுப்பது போலும் ஆகும் நமது முழு மனதையும் அவருக்கு அர்ப்பணம் செய்வதாலேயே அவர் திருப்தி அடைவார் எல்லாம் உணடிவையே எல்லாம் உனுடமையே எல்லாம் உன்னுடைய தாயுமானவர் இருபத்தெட்டு இங்கேயே சாரூப சாமீப சாலோக சாயுஜ சாரூபியம் தவ பூஜனே சிவமகாதேவேதி சங்கீர்த்தனே சாமீபியம் சிவபக்தி தொரிய ஜனதா சாங்கத்ய சம்பாஷணே சாலோக்கியம் சராச்சரத் சாரூய்யம் சாரூயம் என முதிநிலை தவ உன்னுடைய பூஜனை பூஜையிலும் சாமிபம் சாமிபியம் என முலையிவாத சிவனே மகாதேவனே என்று சங்கீர்த்தனம் செய்வதிலும் சாலோக்கியம் ச மேலும் சாலோக்கியம் எனும் முக்தி நிலை சிவபக்தி துரிய ஜனதா சிவபக்தியை தலையால் தாங்கும் ஜனங்களுடன் சாங்கத்ய சம்பாஷணே கூடியிருப்பதிலும் பேசுவதிலும் சாயுஜம் சாயுஜம் எனும் முக்தி நிலை சராச்சராத்மக தனுத்தியானே சராசர பிரபஞ்ச வடிவான உமது திருமேனியின் தியானத்தினாலும் மம எனக்கு அத்த இங்கேயே இப்பிறவியிலேயே சித்தம் கிடைத்துவிட்டதாக பவதி ஆகிறது பவானிபதே பார்வதிநாதனே சுவாமின் இறைவனே அகம் நான் கிருதார்த்தக அடைய வேண்டிய பயனை அடைந்தவனாக அஸ்மி ஆகிறேன் சாரூபியம் விபூதியும் ருத்ராட்சமும் அணிந்து சிவவேஷம் தரித்து சிவோகம் என்று தன்னையே சிவனாக பாவித்து சிவபூஜை செய்வதால் இங்கேயே சாரூபிய முக்தி எய்தப்பட்டதாகிறது தேகோ தேவாலய பிராப்தோ ஜீவோ தேவ சநாதனஹா தஜேத ஜான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையே உடல் தேவாலயமாக கூறப்பட்டுள்ளது ஜீவனே அநாதியான தெய்வம் அஜானமாகிற வாடின பூவை நீக்கி அவனே நான் என்று பாவித்து பூஜை செய்ய வேண்டும் மெய் மெய்மறந்து இறைவனை துதிக்கும் போது துதியாகிற வாகனத்தில் ஏறி பறந்து எட்ட முடியாத அவன் திருவடிகளை எட்டி பிடித்துவிட்ட ஆனந்தத்தை அடைகிறோம் அதுவே சாமீபிய முக்தி கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் நாவுக்கரசர் தேவாரம் நாலு மூணு ஒன்று சாலோக்கியம் சம்சார பாரத்தை தாங்காமல் சிவபக்தியை தலையால் தாங்கி நிற்கும் அடியார்களுடன் கூடியிருத்தலே சிவலோகத்தில் வாழும் சாலோக்கிய முக்தி சாயுஜம் அங்கிங்கெண்ணாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை தியானித்திருத்தலே சாயுஜ முக்தி விரும்பில் அவனடி வீரஸ்வர்க்கம் பொருந்தில் அவனடி புண்ணியலோகம் திருந்தில் அவனடி தீர்த்தமுமாகும் வருந்தி அவனடி வாழ்த்த வல்லார்க்கே திருமந்திரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி परमं, சுஷி தீட்சை ஃபுதாம்புஜமர்ச்சி பரமம் ம் என்வம் யமீசம் விரி வச்சமே வயச்சே விஷா மே திசாட்சுஷி சரும் பிரார்த்தித்தோகோ மதீய மனசா சௌக்கியோபதேஷம் குரு விபோ எங்கும் நிறைந்தவரே ஃபாதாம்புஜம் உமது திருவடி தாமரையை அர்ச்சையாமி பூஜிக்கிறேன் பரமம் சிறந்தவரான துவாம் உம்மை அன்வகம் எப்போதும் சிந்தையாமி தியானம் செய்கிறேன் ஈஷம் இறைவரான துவாம் உம்மை ஷரணம் விராமி ஷரணம் செய்கிறேன் வச்சசா வாக்கால் துவாம் ஏவ உம்மையே யாச்சே பிரார்த்திக்கிறேன் சம்போ இன்பத்தை அளிப்பவரே திவ்யைகி தேவலோக வாசிகளால் சிரம் நெடுங்காலமாக பிரார்த்திதாம் விரும்பப்பட்டதும் ச கருணாம் சாட்சுஷீம் கருணையுடன் கூடியதுமான கண்பார்வையாகிற வீக்ஷாம் தீட்சையை மே எனக்கு திஷ அளிப்பீராக லோககுரு உலககுருவே மதிய மனசகா என் மனத்திற்கு சௌக்கியோபதேசம் பேரின்பத்தை அளிக்கும் உபதேசத்தை குரு செய்தருள்வீராக சந்திப்பது நந்தி தன் திருத்தாளினை சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி வந்திப்பதுநந்தி நாமம் என் வாய்மையால் புந்திக்குள்ளிருப்பது நந்திபொற்போதமே திருமந்திரம் நூற்றி நாற்பத்தி ஒன்று முப்பது எங்கும் நிறைந்தவனுக்கு எங்ஞனம் பூஜை பாத்ரே காஞ்சன்துடாமணே கரபாணி தேசுபதே சுவாமி த்ரிலோக்கீ குரோ பாலேந்து சூடாமணே இளம்பிரை சந்திரனை சிரத்தில் அணிந்தவரே பசுபதே உயிர்களின் தலைவரே சுவாமின் இறைவரே த்லோக்கி குரு மூன்று உலகங்களுக்கும் குருவே வஸ்திர உத்தூத விதோ உனக்கு வஸ்திரம் உடுத்தி உபசரிப்பதற்கு சகசிரகரதா எண்ணற்ற கிரணங்களாகிற கைகளையுடைய சூரியனுடைய தன்மையும் புஷ்பார்ச்சனே புஷ்பங்களால் அர்ச்சிப்பதற்கு விஷ்ணுதா விஷ்ணுவின் தன்மையும் கந்தே சந்தனம் முதலிய வாசனை பொருள்களால் உபசரிப்பதற்கு கந்தவஹாத்மதா வாசனையை பரப்பும் வாயுவின் தன்மையும் அன்னபஜனே அன்னத்தையாக்கி நிவேதனம் செய்வதற்கு பகிர்முக அக்னியை முகமாக கொண்ட தேவர்களின் தலைமையும் பாத்ரே பூஜைக்குரிய பாத்திரங்களை கல்பிப்பதற்கு காஞ்சன கர்ப்பதா சிருஷ்டிகர்த்தாவான ஹிரண்ய கர்பரின் தன்மையும் மயி என்னிடத்தில் அஸ்திச்சேத் பொருந்தியிருக்குமேயானால் தே உமக்கு சுசுரூஷா வழிபாட்டு உபசாரத்தை கரவாணி செய்யக்கூடியவன் ஆவேன் விஷ்ணுவின் தன்மை விஸ்வ வியாபியா இருப்பதால் விஷ்ணுவுக்கு அப்பெயர் வந்தது அவரைப்போல் எங்கும் வியாபகம் இருந்தால்தான் எங்கும் நிறைந்த சிவனுக்கு பூஜை செய்ய இயலும் அல்லது விஷ்ணு ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு சிவபூஜை செய்த போது ஒரு மலர் குறையவே தாமரை போன்று தம் கண்ணையே பரித்து அர்ச்சனை செய்து பூஜையை முடித்தார் என ஒரு வரலாறு உண்டு அப்படிப்பட்ட அன்பும் திடச்சித்தமும் இருந்தால்தான் பூஜை செய்ய இயலும் என்றும் கொள்ளலாம் பூர்ணசியாவாகனம் குத்திர சர்வாதாரஸ்ய சாசனம் ஸ்வச்சஸ்ய பாத்தியமர்கமனம் குதகா நிர்மலஸ்ய குத ஸ்நானம் விரம் விோரஸ் சங்கர் பராபூஜ ரூபிவர்ஜித்தோ தியனைய் ஸ்துத்திவச்சனீயலுரீகமய வீச்சம் பகவோ யீர்தாதினாந்தம் ஜகதீஷ்யம்